திருவிளையாடற்பணத்துல இன்று அறுபத்தி விளையாடல் படிக்க இதுக்கு அடுத்தது அரிச்சனை படலம்னு ஒன்று அதை அடுத்த மாதம் நிறைவுப்படுத்திவிட்டால் திருவிளையாடற்பாணம் நிறைவு நிறைவாயிருது நிறைவாயிருது இன்னைக்கு அறுபத்தி விளையாடல் இன்னைக்கு பார்க்கிறோம் ரொம்ப நாளாக தொடங்கியே ஆயிடுச்சு சென்ற முறை நாம் என்னும்போது ஒன்று எழுதணும் அது மீண்டும் இப்பொழுது சொல்லணும் இந்த சென்ற முறை ஞான சம்பந்தர் தொடர்பாக ரெண்டு வரலாறு ஒன்று பாண்டியன் சுரம் தீர்த்தது இன்னொன்று சமணரை கழிவேற்றியது இந்த இரண்டிலும் பெரிய புராணத்துக்கும் நம்முடைய முனிவருக்கும் கொஞ்சம் சுற்றில அந்த வேற்றுமை அமைந்ததை பார்த்துருக்கோம் நுணுக்கமானது அல்லவா நுணுக்கமானது அதே போல இந்த வரலாற்றிலும் இப்ப நம்முடைய பெரிய புராணத்துக்கும் இவருக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்குது எப்படியும் அந்த கடைசி மூன்று திருவிழாடல் மட்டும் திருத்தொண்டர் புராணத்துக்கும் நம்முடைய திருவிழா கொஞ்சம் இடையே வேற்றுமை இருக்கு என்ன பண்றது முன்னுரையோடு ஆரம்பிப்போம் கிணறும் திங்கள் அடைந்தீரம் தாமனைக்கு அழும் ஏற்றி துணித்திட்டம் இதுவரைக்கும் நம்ம மதுரையில் ஞான சம்பந்தர் சென்று பாண்டியனுக்கு சுரந்திருப்பதையும் இந்த சமநரை கழிவியும் பார்ப்போம் இனி வணிக கண்ணீதன் மந்தர்களை மாத்தாள் காண அக்கண் முதல் அருளால் வன்னியும் கிணறும் இலிங்கமும் ஒரு கணவன் மூத்தோள் மணந்துட்டா ரெண்டாவது பெண் மணக்கிறான் ரெண்டாவது பெண் மணந்தது அவளுக்கு முதல் முதற் பெண் முதல்வக தெரியாது செய்யாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டது ரெண்டு பேருக்கும் பின்னாலும் தகராறு வருது வரும்போது நீ என்னடி என் மாதிரி வந்து நீ எல்லாரையும் அரிய கல்யாணம் பண்ணிட்டோட கோடின்னு திட்டின நான் பண்ணும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதும் அவங்கள உரிய சாட்சி இருந்ததுன்னு என்ன சாட்சி ஒரு வன்னி மரம் சிவலிங்கம் ஒரு கிணறுன்னு அவங்க கிளிக்க இருபதாம் நூற்றாண்டு காட்டு மாதிரி ஆமா சாட்சி சொல்லும் போதே தெரியுத தான் நீங்க கல்யாணம் ஆனதை வந்து எங்களுக்கு சொல்லுமா சிவலிங்கம் சொல்லுமா கிணறு சொல்லுமா கோடி போடினா நாங்க என நான் அந்த அந்த கணவன் ஆடை மனந்தமைக்கு சான்று இருக்கான்னு கேட்ட மூன்று இருக்குன்னு சொல்றேன் அது எங்க வேணாலும் நான் எப்ப எங்க வேணாலும் எப்பயா அந்த வன்னி மரத்தையா கிணத்தையா சிவலிங்கத்தையான பொறுத்திருந்து அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இது இந்த வரலாறு தான் பொன் மலர் கை இதை வேலி சூழ் வேலை புறத்தோரு பட்டினத்து உள்ளான் இங்க பட்டினம்னாலே காவிரி பூமண்டம்னு அர்த்தம் அவன் வணிக மரபை சேர்ந்தவன் வேறு வேறாம்பல செல்வத்தன்மையில் சிறந்தோன் அருமை அருமை வெவ்வேறு கொண்டிருந்தான் அது என்ன சார் வெவ்வேறான செல்வம் ஆடு மாடு அந்த காலத்தில் இப்ப ஆடு மாடு வைக்கிறது இப்போ ஆடு மாடுன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு வேலையால் போணுன்னா அந்த வேலையால் அந்த முடிய வேலையை செய்யணும் செய்ய மாட்டான் நிச்சயம் தெரியும் அது கட்டி ஜாவும் போட்டு நம்ம இதில் சிவகாசியில் ஒரு கோவிலுக்கு ஒரு பத்து மாடு கண்டுபிடி விட்டுருக்காங்க அதுக்காக கறந்து அபிஷேகம் பண்ணுங்க அது கொண்டாந்து கொடுத்தோம்னா அது என்ன பண்ண கொள்ள அந்த கோயில் கொல்லபுரத்துலயே அந்த கோயில் பின்புறத்துலயே கட்டிவிட்டாங்க கட்டினா பத்த யாருக்குரிய மாடுன்னா அவங்க பாத்துக்குவா இது வந்து கோயில் இருக்குன்னு என்ன பண்றது அவரு பார்த்துக்குவாருன்னு இவர் இவர் பார்த்துக்குவாருன்னு அவரு பாவம் கத்து கத்து என்ன பண்ணுவீங்க கட்டி போட கட்டி போட முடியுது அப்புறம் இங்கே வெளியில் போன யாராவது இன்னைக்கு நாங்க மாசத்துல ஒரு மூணு நாள் போறாள் ஐயோ பாவம் நம்ம எல்லாம் சாப்பிடும் கத்துதேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு பக்கெட் தண்ணி அங்கே இருந்து எடுத்துக்கிட்டு வச்சா அது போட்டு குடிக்கி இருப்பான் இந்த கண்ணுச்சி என்னப்பா அப்படி இருக்கேன் மா கோயிலுக்குள்ளே இருக்கிறது அது மாதிரி நீங்கள் அந்த செல்லம்னு கேட்டால் இப்போ ஆடு மாடு பெரிய செல்வம் தானே வச்சுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம இப்போ ஒன்று தா அதுக்கு வேலை செய்யணும் செய்ய முடியாது தொழிலாளி செய்ய மாட்டான் வைக்க போட்டேன்னா போட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் இனி முடியாது ஆகவே அப்பா அப்படி கிடையாது ஆடு மாடு அந்த மாதிரி செல்வம் வீடு மனை இந்த மாதிரி செல்வம் நிலப்பழங்கள் இது இப்படித்தான் வேறு வேறாய செல்வோம்னா நம்ம என்ன இவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மால திருக்குறளுக்கு போனோம்னா விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அப்ப கல்வியும் ஒரு அருமையான செல்வம் என்று சொல்வோம் அருச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு அப்ப அருள்வம் இப்படி நூல்களால் சொல்லப்படுகின்ற ஒருவருக்கு மாடல்ல மற்ற அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் அருட்செல்வம் எனவே இப்படி வேறு வேறாய செல்வங்கள் அத்தனை செல்வம் பெற்றுனா யார் இந்த கும்பண்டத்தில் இருக்கும் காடு பண்ணத்தில் அவன் ஆனா ஒரு செல்வம் இல்லை என்னன்னு மகவீழாகி திருவள்ளுவர் மங்களம் என்ப மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேரு சொல்லி இது எத்தனாவது குரல் பத்தாவது குரல் ஆமா பத்தாவது இது அந்த வாழ்க்கை துணை நிலத்துல கடைசி குரல் மக்கட்பேரில் முதற்குரல் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல் ரெண்டு இடத்துலயும் அண்டலயன் தான் அண்டலயன் மங்களம் என்ப மணிமாட்சி வீடு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுடைய வீட்டுக்கு மங்களம் தான் மற்றதன் நன்களம் நண்மக்கட்பேரு நன் அதான் இப்ப நன் மக்கட்பேருங்களை நல்ல மக்கட்பேருங்க இங்க ஒரு குடிப்பா ரெண்டே இடத்துல அடுத்த குடல்ல பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை ஒருவன் பெருகின்ற சொல்லதான் மனுஷன் அப்ப அறிவறிந்த அது இல்லாம மக்கட்பேர் இல்லாம இருக்கிறதே நல்லது போடாங்கட்டும் என்ன பண்றது திருவள்ளூர்ல எனவே இவனுக்கு பாவம் அந்த மனை அவனுக்கு மக்கள் பேர் இல்லையாம் இனியதோர் காட்சி நன்மணி கொடியோடு ஆரம்ப அளப்பு ஓர் நகை மாதிரி அப்படி இருந்ததுனால ரொம்ப காலமாக மகிழ்ச்சி வருத்தப்பட்டு பெருமானி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி அப்புறம் அந்த பெண் கருத்தடித்து ஒரு பெண் பெற்றாள் அப்படின்னா அந்த பெண் பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி பட்டன் மகிழ்ச்சி பட்டன் இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க ஒரு இது நான் இருந்தாலும் ஒரு பேர் சொல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு இங்கே யாரையும் குடிப்பனில்லை கட்பனையே இருந்து கிழிச்சுட்டு தாங்க ஐயான பெண்ண இருந்து நாகன் நாம வந்து அதுக்கிட்ட எதிர்பார்க்க போகிறதில்லை நாம செய்யறது செய்ய போகிறோம் அதனால் நான் செஞ்சுட்டு முன்னால் தீர்ந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ மகன் இருந்தால் கூட இருக்கணும் எப்படி இருக்குங்க அந்த கருத்து வேற்றுமையெல்லாம் புரியும் இப்போ மகன வம்பில் ஐம்பத்து கிளம்பு மணி கொடுத்துட்டேன் வணக்கம் நன்றின்னு போடும் வர்ற அன்புடைய மாமனும் மாமியும் இனியும் போடும் தான் உண்டு தான் வீடு உண்டு நல்லதோ கட்டுதோ சாப்பிட்டோமோ இல்லையோ போடும் இல்லைன்னா தகராதுங்க இங்க யாரையும் குறிப்பானு சொல்லியிருக்கேன் அதனால அதனால ஆனால் இப்ப என்ன நமக்கு இருந்த கொடுத்தது சரி மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அப்படின்னு போடுவேன் ஆதலால் இங்கே ஒரு பெண் பேர் தானே புரிந்தோர் தகை மாதிரி கொம்பையின் அடுத்தான் அத்தன வணிகக்கு உடியதன் மருகன் அவன் முதற்கடிமானம் முடித்தோன் அதுல பாருங்கன்னா தான் மனைவிக்கு நேர் தம்பி ஓட்டன் அவன் ஏற்கனவே முதன்முறை கல்யாணம் பண்ணிட்டான் இப்ப இவனுக்கு பிறகு ரொம்ப நாள் களுக்கு ஒரு பெண் பிறகு பிறகு இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த மைத்தனனுக்கே கொடுத்துட்டா தேவலாம் நம்ம பொண்ணு வெளியில போவானா நம்மோட சுற்றி வர்த்தோம் அப்படின்னு பழைய கால அமைப்பு பழைய கால அமைப்புல சுற்றி வச்சு தங்கிட்டே பேசிட்டு வருவாங்க இப்போதான் துபாய் கொடுக்கலாமா இது ரஷ்யாவில் கொடுக்கலாமான்னு நினைக்கிறோம் அப்போ கிடையாது அதே அதெல்லாம் நம்ம பொண்ணு போயிட்டு கண்ணால் ரெண்டு பார்த்துட்டு இருக்க சுற்றி நம்ம சுத்தி சுற்றத்துக்குள்ளேயே அதனால என்ன பண்ணான்னு கேட்டா கல்யாணம் வேற ஆயிட்டு இது இருந்தாலும் இந்த பொண்ணு பிறந்தவொன்னே என்ன மற்ற இதெல்லாம் இருக்குது ரெண்டு பொருளாதாரம் வேற எக்கச்சக்கமா இருக்கு இந்த பொருளாதாரம் எவனோ அனுவிப்பதை விட நம்ம மைத்தொண்ணை அனுபவிக்கிட்டுமே நினைச்சு என்ன பண்ணாலும் இந்த பொண்ணு வளர்க்கும் போதே சொல்லிட்டு வந்தான் என்னன்னு கேட்டா என்ன மா மைத்தன் வரும்போதெல்லாம் என்ன மாப்பிள்ளை அப்படின்னா என்ன மாமா உங்க தெய்வ நாள் இருக்கார் மூத்த மனைவி இருக்கு இப்போ இரண்டாவது மனைவி வேற யாரும் இல்லை நம்ம பாப்பாதான் செல்வங்களும் எல்லாம் உனக்குத்தான் அப்படின்னு ஒன்று தடீன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்படி வாழ்கின்ற பொழுது ஒரு இது என்ன அத்தனை மருகன் அவன் முதற்கடிமனம் முடித்தோன் முத்தமிழ் மதுரை பறியுடன் அந்த மா மைக்குன எங்க இருக்காங்க மதுரையில இருக்கிறான் இவர் வந்து கார் மண்டலத்துல இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்க்கே முறையினால் நோட்டு நான் பயந்த வித்தக மயிலை கொடுப்பல் அவனுக்கு முதல் மனைவி இருந்தாலும் என்னுடைய இரண்டாவது பொண்ணா என் பொண்ணை கொடுத்துருவேன் கொடுத்துட்டு என்று ஆனைய இயற்குல வணிகர்கள் தன்னோடு கொத்த பல்கலைஞர் யாவர் அறிய உணர்த்தினான் இது எப்படி தான் தான் மட்டுமல்ல சுற்றசாத்த எல்லாரும் சொல்லிட்டு எனவே இது அந்த பொண்ணுக்கே காதல் உழவுது யாருக்கு அவனுக்கு மூத்த முதல் மனைவி இருக்கு அவன்ல அவ காதல் பட்டு சரி பரவாயில்ல யாரு ஒண்ணு பொண்ணு அல்லவா ரெண்டாவது மணி இருந்தாலும் ஒன்னும் தப்பு இல்லை சொல்லிட்டு ஏன்னா சில்லற வேற வருது அதனால பேசாமல் இருந்தா இப்படியாக இருந்தது கொஞ்ச நாள் சில நாளைக்கு பின் அப்படின்னா என்னன்னு ஊழ் வீணை வழியால் ஆறு எரி இப்படி சொன்ன ஆளு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு வயது வந்தது வயது வந்து ஆச்சு வர வைகாசி மாதம் வச்சுள்ளாமான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும்போது இறந்துட்டான் இறந்துட்டான் இறந்தால் உயிர் இழந்தான் உயிர் குடம்பனைய தன் கற்பின் சூடு கதிர் மணிப்பூன் மனைவியும் இறப்ப அப்பா இவன் இறந்ததுதான் தெரியும் அத்தபடி பொண்ணு இருக்குது அது வயது வந்த பொண்ணு தான் ஆனால் அந்த மனைவிக்கு ஆ கணவனா இறந்தானா தான் இறந்துட்டான் திருநாவுக்கரசருடைய அப்பா அம்மாவே அப்படித்தானு போன திருநாவுக்கரசர் வாழ்க்கை மாதிரி ஒவ்வொன்னு அமைந்ததும் இல்லை திருநாவுக்கரசர் திடீர்னு கீழே இறங்கினதும் இல்லை அப்படி போயிச்சு அறிக்கையை நம்ம நினைக்கிறது தான் ஞான சும் அப்படி இல்லை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையாவே நல்லா அருமையா கை நோகம்னா தாளம் வாங்கினார் வந்து தன்மை நடந்து போகுதுன்னு ஸ்வீக பெற்ற ராஜபாட்ட சுந்தரர் இடையில கொஞ்சம் கண்கின்ற வந்தாலும் கூட ஆண்டவனே என் நண்பர் அதனால போய் போகணும் வரணும் வரணும் கொண்டு மணிவாசுகர் பாவம் அந்த குருநாதன் தண்ணி விட்டு பிரிஞ்சுட்டாரேன்னு வருத்தான் அந்த பிரிவடியே இருந்தது இப்படி இருந்தா நாலு ஒரு வரலாறு நாலு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குது அப்படி இருக்கு அதுல திருநாவுக்கரசர் குடும்பத்துல நிச்சயார்த்தம் பண்ணி வைகாசி மாதத்துல பாப்பா திலகதியாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு போர் முனை வர வந்தவுடனே இந்த நிச்சயார்த்தம் பண்ண மாப்பிள்ளையே அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நீங்க போனாதானுங்க அந்த பயவனை வெள்ளலாம் கார்கில் கார்கிலுக்கு நீங்கள் போனாதானுங்க முடியும் இல்லைன்னா எல்லாம் ஏமாற்றி என்று சொன்னார் சரி அப்படியா நான் கார்கிலுக்கு போறேன்னு கார்கிலுக்கு போனோம் இப்போ கார்கில்னு சொன்னால் விளங்கு அதனால அதனால போனேன் இப்படி அவர் போனி நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க அவருக்கு போயிருக்க போய் ஒரு இருபது நாளில் இந்த இவருக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் லேசா உடம்பு சரியும் தம்பியோ வந்து வயசு வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு ஆணு பொண்ணு ஆசை இருக்குது ரெண்டும் ரெண்டு பேர் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண் பெண்ணாக குடும்பம் அருமையா இருக்கு ஐயோ அவரோட நம்ம போயிட்டா அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுவான்னு கூட நினைக்கல மக்களையும் துகளாகவே நீத்துலர் வாக்கு இதெல்ல ஆண்டவன் காப்பதான் அவங்க போய்ட்டாங்களா இனி நான் என்ன மாதிரி என்று உடனே நினைச்சாங்க இவர் விரும்புக்கு எனவே அம்மா அப்பா ரெண்டும் போய் இந்த அம்மா அப்பா ரெண்டும் போய் ஒரு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் இதெல்லாம் செஞ்சு கிஞ்சி எல்லாம் முடிச்சு வரும்போது அங்கிருந்து ஒரு போன் அப்ப இல்லை வந்தது கார்கில் போரில் திருவாமூர்காரருக்கு உறவாம் அவர் நேற்று இரவு அப்படின்னு ஆ அப்பா அம்மா அது இறத்தால் அது காரியம் முடிஞ்ச முடியறதுக்குள்ள இதுக்கு நிமிஷம் வையாசி மாதத்துல பண்ணி வச்சிருந்த கணவனும் இறந்து இந்த மாதிரி அதிர்ச்சியான குடும்பம் அறுபத்தி மூவரில் இது ஒன்றுதான் இவ்வளோ அது மிக விரைந்து வந்தாரு அதனால தம்பியை கூப்பிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்ல அப்பா அம்மாவும் இல்லை அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க அவரும் அவன் அக்கா நீ போனால் அடியேனும் போய் விடுவியும் அப்படி சொன்னதுனால தம்பிக்காக தன் உயிரை வைத்திருந்த அக்கா ஒரு ஒரு அந்த அக்கா திலகதி அக்கா இப்படி இருந்தது ஆகவே பிள்ளைகளை பற்றி அவங்க கவலைப்படல அதை விட தன் கணவனுக்கு பிறகு இருக்க மாட்டான் படிச்சா படிக்கணும் இறந்தான் அந்த இறந்தான் சொல் விட்டு இறந்துட்டா அதை கண்டு பாடுகிறார் அவர் கவிநீர் வேலிக் கடிவேகான் கற்புடைமை அப்படின்னா இந்த உலகத்தில் அந்த கற்புடைமை கற்புடைமைங்கிறது ரொம்ப கடுமையானதப்பா அப்படின்னா இங்கே கற்புங்கிறதுக்கு ஒருமைன்னு அர்த்தம் ஒருமை ஒருமைனா கணவன் அந்த மனை வேறு என்று அப்படி அப்படி ஒற்றுமை அது அங்கே கற்புங்கிறதுக்கு என்ற பொருள் ஒருமை என்ற பொருள் இந்த உலகத்தில் இந்த ஒருமையாக இருப்பது ஒன்றுபட்டு இருப்பதுங்கிறது ரொம்ப இந்த அநியாயம் பண்ண ஏன்னா வெவ்வேல்வாய் வேண்டான் விரல் நேற்று பாருங்க சாயந்தரம் அந்த வீரனா போய் உங்க கணவனார் போனவரை எத்தனையோ இங்க அம்பு போட்டிருக்காங்க எவனுடைய ஒரு அம்ப வந்து இவர் மேல பட்டு இறந்துட்டாருந்தார் ஆரண்ட சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு ஒண்ணுக்கு வீட்டில் மனைவி இறந்துட்டாங்க அவ்வேளே அம்பில் பிறளும் தடங்கன் அவன் வாயில் கொம்பிற்கும் ஆயிட்டே பூக்கு அந்த அம்பு அவனை மட்டுமா போர்க்களத்தில் தொலைத்தது ஆனால் அது கேட்ட வீட்டில் தொலைத்தது இந்த உலகத்தில் கற்பழ அருமையான பாடல எப்படி அதை நிக்காத இருக்குமே என்ன ஆகவே இப்படி எனவே இந்த மமைப்புல இங்கேயும் இந்த வணிகன் பாவம் இறக்க மனைவியும் உடனே இறந்தார் சரி சொல்லா அப்படியே தெரிய இறந்தால் இறந்த உடனே உம் மனைவியும் இறப்ப தனி துணிந்த துணிந்தனால் அவர் இரு ஓர்க்கு மாடு கடற்களைஞர் கேடின் முன் கேட்பன் என்று கழிந்து தன் இப்படி இறந்த உடனே இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இறக்க இந்த பெண் மட்டும் இருக்கிறான் இதை வந்து மதுரைக்கு தெரிவித்தா மதுரைக்கு செய்யணும் மதுரையில யார் இருக்கா இந்த பெண்ணுடைய அந்த மைத்தொன்னர் இருக்கிறான் அவனுக்கு தெரிவித்தாரலாம் அதை வாங்கின அந்த ஓரையை பார்த்தானா தன் அருள் மாமன் துஞ்சினான் கூட தாரமன் துஞ்சியது இப்பால் அன்னவ கலைவின் அவன் நணி நால் மகவி பின்னொரு பெண்ணை பெற்றனன் அவளை தனக்கென பேசினான் அணைய கண்ணியை மணந்து செல்கன முடங்கள் கடறிய பாசுரம் தெரியா அந்த கடிதத்தில் என்ன எழுந்ததுன்னு கேட்டா இந்த மாதிரி உங்க மாமாலாம் வந்து இறந்துட்டாங்கப்பா உங்க அக்காவும் இறந்துட்டாங்க ஆனா உனக்காக இந்த பெண் வளர்ந்தது தெரியும் இப்ப அது வயதானது தெரியும் உனக்காக கொடுத்து கொடுக்கறதுன்னு உறுதிப்பட்டதுன்னு தெரியும் எனவே நீ வந்து அந்த பன்னியை மணந்து இந்த சொத்தை எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போடுறது என்று ஒரு பாசுரம் பாசுரம் என்ன செய்தி அனுப்பினார்கள் அது பாசுரம் என்று சொன்னார் பாத்தீங்களா இங்க பாசுரம்னா செய்தி ஆனா திருங்கிற சொல்லு போட்டுவிட்டா திருப்பாசுரம் என்று சொல்லிவிட்டா தேவாரங்கள் திருமுறைகள் திருமுறைகள் அல்லவா வெறும் பாசுரம்னா சும்மா செய்தி அனுப்பிச்சது போனது இந்த திருப்பாசுரம் திரு அடிமடைந்து பாசுரம் திருப்பாசுரம் திருமுகப்பாசுரம் தமிழல்ல அங்க போய் மதுரையில் போய் கல்யாணம் பண்ணி அந்த முதல் மனைவியோட இருக்கும் கல்யாணம் பண்ணி அங்கே இருந்து நமக்கு சிம்மன் நடத்துவோம் என்று வாழ்க்கை நடத்துவோம்னு அந்த பொன் எல்லாம் செல்வம் எல்லாம் காடு விட்டு எடுத்துகிட்டு போறப்படுறோம் போனால் வழிவிட வருவார் தம்மை நிறுத்தி பல என்னமாப்பா அந்த பொண்ணு அப்படி கேது இப்படி ஆயிட்டது ஆனால் நல்ல தாய்மாமன் நீ இருக்கிற நீ அந்த பொண்ணுக்குனர் என்னமோ கண்டவனுக்கு கலைஞர் ஏதோ மாமாவுடைய ஆசி எங்கள் மாமியினுடைய ஆசை இவருடைய நல்ல காலம் ஏதோ இருப்போம் வா அப்படின்னு அந்த பொண்ணாளவ இவர இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசன் கண்ணாம்பா நடிக்க வேண்டிய இடம் அப்படி அடிச்சு போச்சு போக தம்மை நிறுத்தி பின் மதுரை மூதூர்க்கு எடுதறு சுற்றத்தாரி முன் என்று போக்கி தொழுது பரிதனமும் தானும் தோகையும் வைகள் கழிவடை அறிமையல் பெய்த காவதமாக போவான் ஆனா தன்னுடன் வந்தவங்களை எல்லாம் முன்ன அனுப்பிவிட்டான் நீங்க எல்லாம் போங்கன்னு தான் இந்த மனைவி மட்டும் கேட்டா அவைய நடக்காதவளா அதனால ஒவ்வொரு பொண்ணு வண்ணச்சீரடி மண்மகள் அறிஞ்சல அவள் இந்த தரையில் பட்டதே இல்ல கண்ணீ கால் எல்லாம் மூணாவது மாடி நாலாவது மாடியில் வெந்நிறுப்பு புளிச்சு பன்னில கையில ஆனா இப்படி இறங்கி வந்த உடனே அந்த புகார் எல்ல கூட முடியும் பதில் அது கூட நம்ம ஒரு கால் மதுரை எவ்வளவு தூரம்னு கேட்டா அட பாவை இந்த பொண்ணணி பாடா படுத்திட்டுமேன்னு இன்னும் வருந்துவார்னு கேட்டுட்டு நலங்கே முருவல் நகைமுகம் காட்சி அப்படி வந்து ஒரு பொன் சிரிப்பு செஞ்சுக்கிட்டு இல்லை எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லைங்க நான் நல்லா நடப்பேன்னா ஆனாலும் மதுரை ஊரு எவ்வளவு தூரம் இருக்குங்க அவனுக்கு அப்பயே கண்ணில் அப்படின் ஒரு அஞ்சாறு காதம் இருக்குன்னு அஞ்சாறு காதம் அஞ்சு அல்லது ஆறு அர்த்தம் இல்லை அஞ்சு இன் டு ஆறுன்னு அர்த்தம் என்ன செய்து நாற்பது காதம் இருக்குது இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக என்னன்னு கேட்டால் ஒரு அஞ்சாறு காதம்தான் இருக்கும் ஏனைய வெள்ளித்தறையில் காணுங்க சிலப்பதிகாரம் அதனால அது போல இங்கே இந்த பொண்ணு என்னன்னு கேட்டால் கூடவே வர வந்தா பெங்கதிர் வேலை செல்லும் வேலை வந்தானையும் உண்ணம் இங்கிருந்தொழிகம் என்ன புறம்பய மோதூர் எய்தி இங்கே தான் எப்படியோ இவருக்கு ஒரு அமைப்பு இப்போ இதோ பூம்புகாரில் இருந்து இவங்க வந்துட்டாங்க இங்கேன்னு கேட்டால் பூம்புகாரிலேருந்து வந்தவங்க மயிலாடுதுறை வந்துருக்கோம் ஆமாம் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் வந்துருக்குறாங்க எல்லாம் நம்ம அதெல்லாம் பதான கும்பகோணத்துலேருந்து பக்கத்தில் திருப்புறம் ஒரு ஊர் இருக்கும் இப்போ திருப்புறம்பையன் போகண்டில நேராக கொப்போனால் சுவாமிமலை பாபநாசம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் வந்துடலாம் இப்போ ரூட்டு ஆனால் அப்போ என்னென்னா திருப்பூரம் போய் போக மாட்டேருக்கு திருப்புற வந்தாங்க ரெண்டாவது நட பாயிண்ட் பாயிண்ட் எழுது இப்போ பஸ் ஏது ஒன்று எது மண்ணாங்கிட்டி ஏது ஒன்றும் இல்லையே ஒன்றும் அப்படி இல்லையே ஏய் பிபினு இருக்கான்னு பாடுறா அப்படின்னு ஏன் பாயிண்ட் பாயிண்ட் நிற்காதுன்னு நினைப்பு உனக்கு அவன் பரலாங்கு பரவாங்க நிறுத்துறான் சில பாயிண்ட்டு அவன் பாயிண்டு பாயிண்டு இப்படி அர்த்த மாட்டுறேன் இது பரலாங்கு பரலாங்க நிறுத்துங்க ஆமாம் சில இதில் ஏறணும்னா இப்படியும் இருக்குது அது பிபினு என்ன சார் பரலாங்கு பரவாங்க நிற்கணும்னு அர்த்தம் அப்படி அப்படி அர்த்த மாட்டுங்க என்னமோ கூத்து அதில் தான் வந்துகிட்டு இருக்கோம் போகும் ஆன்றவங்க காக்கணும் அதனால இப்போ அப்படிலாம் கிடையாது அதனால இப்போ நம்ம அமைப்புனா அருமையாக சுவாமி மலை இப்படி பேராக வந்துடலாம் நேராக ஆனால் அப்போ இப்படி திருப்பரம் போய் போயிட்ற மாட்டேருக்கு நடையில திருப்புறம் போய் போன நேரம் மாலையில் சரியாக ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி இருக்க மாட்டேங்க சொன்னால் இருட்டா போயிடுச்சு நம்ம எங்கே போக போகிறோம் இங்கே தங்கிவிடுவோம்னு தங்கினான எங்கே திருப்புறம் பயத்தில் மற்றவங்களாம் போயிட்டாங்க இவங்க பின்ன வந்துக்கிட்டு இருக்காங்க திருப்புற பயத்தில் தங்கினார்கள் சரி தங்கினா அங்குறை கோயில் முன்னி கூவல் நீராடி போய் குளிச்சுட்டு குளிச்சிட்டு தான் சாப்பிடறதாக அந்த காலத்துல நினைச்சாங்க நீராடி அங்கு தங்கிய வன்னி மாடி போனகம் சமைத்து உண்டு அருமை அருமை இப்போது என்ன பண்ணு கேட்ட தா மட்டுமல்ல கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அதுக்கு உப்பு பிள்ளை மொளவா அதையும் தூக்கிட்டு போகிருக்கு ஏது பின்னா அங்க கிளம்பு ஏது வாங்க யா அப்படின்னு சொல்லுள் தோட்டா அப்படிங்கறது இந்த காலம் இப்ப எவ்வளவோ நல்ல காலம்னு சொல்லணும் அப்ப எவ்வளவு காலத்துல இருந்திருக்காங்க எனவே நடந்து போறவங்க கையில கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கூலி மரம் போய் பார்த்தாங்க திருப்பரம் பயத்துல பாத்தீங்க அட்டாச்சான் கிடையாது அட்டாச்சட ஒண்ணு ஒன்றும் எவங்க வீட்டில தங்கணும் இல்லைன்னா ஏதாவது மரத்தில் ஒரு வன்னி மரம் அந்த மரத்து பக்கத்துல இங்கேயே நல்லா இருக்குது வீடும் பக்கத்துல இருக்குது ஏதேனும் சாமான்னா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டு தான் இப்ப அஞ்சரை மணிக்கு போனது ஆறு ஆறரைக்கும் சும்மா ஒரு ஒரு எளிமையான உணவா இருக்கும் ஏன்னா அப்படி வர பாயத்தோடு உண்டி செய்ய முடியுமா ஏதோ ஒரு கொற்றத்தை மாதிரி வச்சு ஒரு அப்பளத்தை சுற்று அந்த அப்பளம் சொல்றதுன்னு அந்த காலத்துல பேரு அப்பளம் சொல்றதுன்னு என்னன்னு தெரியாது அப்பளம் சொல்றது என்ன சொல்றது சொல்றதுன்னு தெரியாது அப்பளம் பொறிக்காதான்னு தெரியும் அப்பளம் பொறிக்கிறத விட சுட்டு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது ஏன்னா அதுல உளுத்தமாவும் இருக்குது அப்பளத்துல உளுந்த மாவு இருந்ததாக கேள்வி அந்த காலத்தில் இப்போ எதில் செய்கிறானோ அப்பளமெல்லாம் அப்போ அப்படி கிடையாது உளுந்த மாவு நிறையா இருக்கும் அதில் போட்டுருந்தேன் அந்த மாவு இதுன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் பொறிச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போன அந்த சத்தெல்லாம் நீங்கள் சுற்றிங்கன்னா அது எண்ணெயில் வந்து போகாது நல்லா அந்த இதாக இருக்கும் ஒன்றும் பண்ணாது எதுன்னு ஒன்று கிடையாது சரி வீட்டில் அவங்க இல்லையா சரி ஒரு ரசம் வச்சு அப்பளத்து சுற்றோம் அப்படி அப்படின்னு பேசுவாங்க வீட்டில் அவங்க இல்லைன்னா அங்கே சாப்பாடு ஒன்றும் இருக்காது அந்த வீட்டுக்காரர் இல்லைன்னா இப்படிய ஒரு சுட்டாப்பழம் போதும் உண்டு மலை வைத்த சிலையான் கோயில் மறுங்கொரு படியின் உன்பர் தலை வைத்து அடார பாருங்க இவ்வளவு பெரிய செல்வந்தனுக்கு எங்க போயிட்டாரு படுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா வன்னி மரத்துக்களை சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்க பக்கத்துல கோவில் தான் இருந்தது கோவிலில் உள்ள கதை சாக்கிட்டு கொஞ்சம் முன்னால் வந்து வாசப்பட்டிருந்தது அந்த வாசப்பட்ட தலையை வச்சு படுத்துட்டான் இப்போ வீட்டுக்கு அந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணலை ஆனாலும் வேற என்ன பண்ணுறது கூட எட்டப்படி படுத்துக்க வேண்டியதான் வாசப்பட்டிருந்து இவ்வளோதான் வசதி அந்த காலத்தில் இதுக்கு செல்வந்தன் மாமனா வந்து செத்து வேறு எடுத்துகிட்டு போகிறான் இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ என்ன கூப்பர் ஆவர டாக்ஸியம்னா பூம்புகார்டு மதுரை திருச்சி போக வேண்டியதில் தஞ்சை தஞ்சையிலேருந்து புதுக்கோட்டு புதுக்கோட்டு மேலூர் மேலூர்லேருந்து இது மதுரை அநேகமா இப்ப இயல்பாகவே ஒரு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மணி நேரம் பஸ்லேயே போயிடலாம் கிருஷ்ணராக இருந்தாலும் சாதாரண ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் அழகாக இப்ப வசதி அன்னைக்கு எங்க முடியும் எனவே அந்த கோபுரத்தில் வச்சு முன்னால ஒரு படி இருந்தால் வாயில் வச்சு படுத்தான் படுத்தால் மணி என்ன படுத்த நேரம் ஒன்பது மணி இருக்கலாம் இரவு மலை வைத்த சிலையான் கோயில் மறுங்கொரு படியின் ராத்திரி மணி பத்துக்கு மேல பேட் லைட் ஒண்ணும் கிடையாது எதுவுமே கிடையாது எங்கேயோ வந்து ஒரு பாம்பு அந்த பொண்ணை தீண்டி இருக்கலாம் தப்பா நினைக்காதீங்க பாவம் அது இன்னும் ஒன்னும் கல்யாணம் ஆகலை பின்னாலேயும் ஒன்னு வாழ்க்கையும் வசதி இல்லை இவனை போயதுனால கஷ்டமா இருக்குல்ல பாவம் ஒரு கால அந்த பெண் இந்த காலத்து இருபது நூற்றாண்டு ஏனிங் மெம்பராக இருந்தா பரவாயில்ல தப்பிச்சு அதெல்லாம் இல்லை ஏனிங் ஆகுது மெம்பர் ஆகுது ஒன்னாவது ஒன்னும் கிடையாது அதனால இந்த இந்த பொண்ணை கடிச்சிருக்கலாம் அது நம்மையா கேட்டு கடிக்குது அவனை கடிச்சு கடிச்சது என்னவோ சுருக்குன்னு போயிட்டு அதனால என்ன பண்றது வாழ்வதும் வாழ்வு தெரியாது மாலையில வந்தது சமையல் பண்ணி அருமையா சாப்பிட்டது ரெண்டு இருந்தது மாலை நேரம் இருந்தது அடுத்தது முன்னிரவு அடுத்த நேரம் போன மாலை பொழுது ஒரு பொழுதும் வாழ்வு தெரியார் காலையில இருந்தவங்க மத்தியானம் இல்லை மத்தியானம் சாயந்தரம் இல்லைடா கருதுப்ப கோடியும் அல்லப்பல்ல கோட்டை கட்டுறீங்களேப்பா கோட்டை கட்டுறீங்களேண்ணா பரிமையாளர் பார்த்தார் எங்க ஐயா சொன்னதுக்கு ஒரு உரை உண்டுண்ண என்னன்னு இங்க பொழுதுன்னு சொன்னா நவ்வாலு மணி நேரம் நம்ம காலைங்கிறது ஆறு டு பத்து நண்பகல்னா பத்து டு ரெண்டு மாலைன்னா ரெண்டு டு ஆறு அப்புறம் முன்னிரவுன்னா ஆறு டு பத்து இல்லவ அப்ப நாலு மணி நேரமில் இருக்கு என்ன பார்த்தார் பரிமையாளர்கள் என்பது கணக்குள் நின்றது என்பதை கணம் என்று நான் எழுதுறேன் நான் எழுதுறேன் தள்ள போட்டு அதனால் அப்படி போன கணம் போய் படுக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க நீ அப்படி படுத்துக்க ஆ ஆமா சமத்தா படுத்துக்கோ அந்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்க கொஞ்சம் இருக்குதுண்ண சரி அது கால நம்ம சாப்பிட்டு வைப்போம் வச்சுடும் மூடி வச்சிடும் சொல்லிட்டு படுத்துக்கிட்டு படுத்தது மணி ராத்திரி ஒன்பது ஒன்பதரை மணி பத்தரை மணி கண்ண செஞ்சுட்டு ஏன்னா பகல் நடந்து வந்ததில்ல நடந்து பகல் உடைப்பு இருப்பதனால பட்டம் தூக்கிடுவாங்க அதனால அதனாலதான் ஒன்பது மணி தான் ஊருக்கு ஊர் அடங்கிட்டுன்னு ஒரு இது பண்றாங்கண்ணே உதாரணம் காட்டும் போது அடங்கிட்டு அடங்குறதே கிடையாது பொதுவாக அடங்கா படாரியே ஆயிட்டு அடங்காது ஏன் ஆனா தான் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் பாக்கிறானே தன் டிவில் மறுநாள் காலையில் என்ன ஒன்பது வந்திருப்பாங்க